தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்றெட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய சித்தர்கள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் அகைப்பை சித்தர் அவரை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்ளும் மனதை பேயென்று உருவகித்து பாடியதால் அகைப்பேய் சித்தர் என்று அழைக்கப்பட்டார் மனமாகிய பேயவென்று சித்தி அடைந்தவர் திருவள்ளுவர் பரம்பரையில் தோன்றியவர் என்று சொல்லப்படுகிறது நெசு செய்து வந்தவர் இந்த வணிகத்தின் மூலம் பல மக்களை சந்தித்த அவருடைய இன்பத் துன்பங்கள் ஆச அவருடைய மனத்தில் பதிந்தது துன்பமில்லாத வாழ்க்கை வாழ முடியாதா என்று சிந்தித்தார் மக்கள் துன்பப்படாமல் வாழ வேண்டும் என்ன வழி என்பதை பற்றி யோசித்தார் முதலில் தன்னுடைய மனதை அடைக்கிட நினைத்தார் ஏ என் நகமே ஆசையால் ஆடுகிறாய் வேஷத்தால் ஆடுகிறாய் இப்படி பேயாட்டம் ஆடுகிறாயே அடங்கி கிடக்க மாட்டாயா என்று குமர்கிறார் இவ்வாறு மனதிற்குள் கட்டையிட்டு கொண்டு பொருளாசை விட்டுவிட்டு அருள்தோடி அலைந்தார் தக்க ஒரு குருவை தேடி காடுகளில் அலைந்தார் அப்பொழுது ஒரு ஜோதி இவர் கண்களுக்கு தெரிந்தது உடனே அந்த மரத்தில் உள்ள பொந்துக்குள் புகுந்து கொண்டு வியாசர் பெருமானை தன் குருவாக மனதில் நினைத்து தவம் இருந்தார் இவருடைய கடும் தவத்தைக் கண்டு மெச்சிய வியாசர் நேரில் தோன்றினார் அகபை சித்தரை வாழ்த்துவிட்டு மிக பெரும் தவப்பேற்றை கொடுத்து அரிய பல மந்திர உபதேசங்களும் செய்துவிட்டு மறைந்தார் மனிதர்கள் ஒருவரே ஒருவர் ஞமாற்றி வாடும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் நீக்க இவர் அகப்பை சித்தர் பாடல்கள் தொன்னூர் என்ற நூலை இயற்றினார் இந்த சித்தரின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது அங்கும் இங்கும் ஓடும் மன அலையை மட்டுப்படுத்தினால் நச்சுன்னவும் வேண்டாம் நாதியற்று திரிவும் வேண்டாம் அந்த இறைநாதர் உன்முன் தோன்றுவார் என்கிறார் இறுதியாக அகபை சித்தர் இறுதியாக அகபை சித்தர் திருவையாற்றில் சமதியானார் அகபை சித்தரை மணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் இவர் நாகரத்தில் குரு பகவானை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் புத்திர புத்திரப்பாக்கியம் தடை விலகி புத்திர பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் ஆகியவை தீரும் செல்வம் சேரும் வயிறு குடல் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வறுமை அகற்று செல்வம் கிடைக்கும் அதனால் நாம் அனைவரும் அகைப்பை சித்தரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்